ஒரு முறை நபி அணிஹி வசல்லார்கள் அப்துல்லாஹின் உமர் தமது தந்தை உமர் அலி அல்லாஹ் அவர்களிடம் இது பற்றி கேட்டபோது ஆம் நபிசல்லாஹூ அனஹி வசல்லம் அவர்களை பற்றிய ஒரு செய்தியை சாயத் உனக்கு அறிவித்து விடுவாரானால் அது பற்றி வேறு யாரிடமும் கேட்காதே என உமரது எல்லாகும் இவர்கள் கூறினார்கள்